தான் வாழ்க்கையா உட்காந்து யோசிச்சாலும் வாழ்க்கை தானே மூளை உள்ளவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் அப்படின்றார் திருவள்ளுவர் கடவுளுக்கு எட்டு குணம் இருக்குதா சொல்கிறாரு வள்ளுவர் ஆனால் வெற்றியாளர்க்கு ஏழு குணம் போதும்ன்றார் இவர் அது என்ன ஏழு குணம் அது என்ன குணங்கள் அதை தெரிஞ்சால் எப்படி வெற்றி அடையலாம் ஒரு யோசிக்கிறோமா இன்னொன்று யோசிங்க எண்கள்னு சொல்லிட்டாலே ஒன்று இன்னொன்று பின்னாடி தள்ளும் நம்பர் ஒன்னு சொன்னால் இன்னொருத்தர் நம்பர் டூ ஆகிடுறாருல ஆனால் அந்த ஏழு குணமும் எல்லாரையும் நம்பர் ஒன்னு ஆகுமா அது என்னன்னு பார்க்கலாமா வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படின்ற உந்துதல் உங்களுக்கு இருக்கா உங்களுக்கான நேரம் இது அதற்கான சில நுட்பங்களை உங்கள்ட பகிர்ந்துக்க போறேன் சிலருக்குலாம் தோணும் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான் சார் எப்படியாவது ஜெயிச்சிடணும் சார் அதுக்கு என்ன வழி இருக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க நம்ம பொதுவாக அட்வைஸ் பண்ணோம்ல கஷ்டப்பட்டு உழைக்கணும்ப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்டிவா இருக்கணும்ப்பா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும்ப்பா இந்த மாதிரி தியரட்டிக்கல் அட்வைசஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் நடைமுறையில் பயன்படக்கூடிய சில உத்திகளை சொல்லியிருக்கார் அந்த அந்த पर Cove. Cove. Covey. ஒரு ஒரு இவர் புத்தகம். வெற்றி பெற்ற மனிதர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆளுமை மிக்க மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஏழு குணங்கள் அதாவது ஸ்டீஃபன் கோவை என்ன பண்றாரு வெற்றி பெற்ற மனிதர்கள் பலரையும் நேரம் போய் சந்திக்கிறாரு பேட்டி எடுக்கிறாரு பழகிறாரு பேசுறாரு அப்படி எல்லாரையும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களை வெற்றி பெற்ற மனிதர்களை சந்திக்கிற போது அவருக்கு என்ன தோணுதுன்னா எல்லா மனிதர்களிடமும் பொதுவான சில குணங்கள் இருக்கு அந்த சில குணங்களை பட்டியலிட்டு பார்க்கிறப்ப ஏழு குணங்கள் வருது இந்த ஏழு குணங்கள் வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களிடத்திலும் பொதுவாக இருக்கிறது இப்போ இவர் பிளேட்டை திரும்பி போகிறார் அதாவது வெற்றி பெற்ற மனிதர்களிடம் பொதுவாக இருக்கக்கூடிய குணங்கள் ஏழு என்றால் அந்த ஏழு குணங்கள் இருப்பவர்களெல்லாம் வெற்றி பெற முடியும் தானே இதுதான் இவருடைய புத்தகத்துடைய நோக்கம் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற மனிதர்களிடம் இவர் தெரிந்து கொண்ட ஏழு குணங்களை பட்டியலிட்டு இந்த ஏழு குணங்களை நீங்களும் கை கொள்ளுங்கள் நிச்சயம் வெற்றியடைவீர்கள் அந்த நோக்கத்தில் புத்தக இருக்காருங்க புத்தகம் வந்து ரெண்டரை கோடி புத்தகம் விடுத்துருக்குங்க தமிழ் உட்பட 30 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அமெரிக்காவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த புத்தகம் வெளிவந்தது இந்த புத்தகம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை பற்றி பார்ப்போம் ஸ்டீஃபன் கோவை ஸ்டீஃபன் கோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பிறந்து இரண்டாயிரத்தி மறைந்தவர் எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் தன்முனைப்பாளர் இவருடைய ரோல் மாடல் எல்லாம் பீட்டர் ட்ரகர் கார்ல் ரோஜர்ஸ் இது மாதிரியான பெரிய தன்முனைப்பு தான் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் படித்து படித்து படித்து நிர்வாக ரீதியாக தன்னம்பிக்கை ரீதியாக தானும் உறுப்பெற்று மற்றவர்களையும் ஊக்குவித்தவர் நிறைய பயிற்சி கருத்திரங்கள் நடத்தி பல்வேறு மனிதர்களையும் ஊக்குவித்து அவர்கள் வெற்றிக்கு பின்னால் நின்று சந்தோஷப்பட்டவர் இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து பிறந்து வந்து சுய முன்னேற்றத்தால் வெற்றி பெற்றவர் அதனால் இதை வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் என்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தவர் இவர் ஒரு ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்காரு புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்னு ஒரு புக்கு பிரின்சிபல் centered லீடர்ஷிப்னு ஒரு புக்கு த லீடர் இன் மீ அப்படின்னு ஒரு புக்கு இது மாதிரி இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டான புக்கு தி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் இதுக்கு அப்புறம் எயித் ஹேபிட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் மொத்தம் அஞ்சு புத்தகங்கள் எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு டைம் இதழ் அமெரிக்காவின் பிரபலமான இருபத்தைந்து மனிதர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டது அந்த ஆண்டுக்கான பட்டியலை அதில் இடம்பெற்றிருந்தது இவருடைய பெயர் ஸ்டீஃபன் கோவே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் இவர் சொன்ன ஏழு தத்துவங்கள் அப்புறம் எட்டாவது தத்துவம் எல்லாத்தையும் விரிவாக விவாதிப்பதற்காக ஸ்டீபன் கோவை கிளப்னு சொல்லி வைத்து தன்முனைப்பாளர்கள் பலரும் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து அவங்க ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் அறிந்த தன்முனைப்பாளர் சுய முன்னேற்ற பயிற்சியாளர் சுயமுன்னேற்ற எழுத்தாளர் ஸ்டீஃபன் கோவை இப்போ புத்தகத்துக்குள்ள வருவோம் அது என்ன ஏழு உத்திகள் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நாளைக்கு என்ன நடக்க போது பட்டியலிட்டு இது இப்படிதான் இருக்கணும் திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் மனிதர்கள் நிகழ்வு முடிந்த பின்னால் ஏன் தோத்து போனோம் ஏன் இது எதிர்மறையாக போச்சு அப்படின்னு உட்காந்து காரணமாக யோசிக்காமல் இவர் தான் காரணம் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பழியை அடுத்தவர்கள் மீது தூக்கி போடுபவர்கள் ப்ரோ ஆக்டிவ் மனிதர்கள் என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தான் தான் காரணம் என்பதை உணர்ந்தவர்கள்ன்றார் ஆர்கிடெக்ட் அப்படின்றார் ஆர்கிடெக்ட் ஆஃப் தியர் லைஃப் சார் அது உங்கள் வாழ்க்கை வெற்றியும் தோல்வியும் உங்கள் கையில் நீங்கள் அடுத்தவரை குற்றம் ஒரு விரலை நீட்டி அடுத்தவரை குற்றம் சொல்கிற போது மீதி மூன்று விரல்களும் உங்களை நோக்கி தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுது இல்லையா அதனால உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் தான் பொறுப்புன்னு உணர்பவர்தான் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தான் தான் பொறுப்பு என்பதை உணர்ந்திருந்த காரணத்தால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை அழகாக சொல்றார் ஸ்டீவன் கோவை ஆக முதல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் என்பதை உணர வேண்டும் அடுத்தவனுக்காக நான் வாழ்றேன் அடுத்தவன் சொல்லி வாழ்றேன் என் தோழிக்கு அவன் மேல பழி போடுவதை தவிர்த்து விடுங்கள் பி ப்ரோ ஆக்டிவ் என்பது என்ன இருக்கிறதோ அதை மனதில் கொண்டு வாழ்க்கையை தொடங்குங்கள் அப்படின்றாங்க அதாவது எல்லாருக்குமே வாழ்க்கை எங்கே எப்படி நிறைவடையணும் அப்படின்ற தோழல் இருக்கணும் இருக்கும் அந்த ஆசை இலக்கு இருக்கும் அந்த ஆசை இலக்கை நம்ம முதலேயே திட்டமிட்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நாம் பழக்கிக்கொள்ள வேண்டும் ஆக நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி வருவோம்னு திட்டமிடுறீங்களோ அல்லது உங்களுடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை உங்களை பற்றி எப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வாழணும் திட்டமிட்டு கொண்டு வாழுங்கள் இதுதான் சொல்லுவார்கள் பிகின் வித் என் மைண்ட் மூன்றாவது அவர் சொல்கிற விஷயம் வந்து புட் ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் முதலில் செய்ய வேண்டிய வேலையை முதலில் செய்யுங்கள் நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா நிறைய வேலையை செய்யணும்னு இருக்கும் ஆனால் எது முதலில் செய்கிறதுன்னு தெரியாது உங்கள் தொழிலில் இல்லை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னா எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது ப்ரீயாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அது ப்ரியாரிட்டியில் நீங்கள் வந்து நல்ல தெளிவாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையை பற்றிய தெளிவு இருக்கணும் அடுத்தடுத்த நிலைகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம் விஷுவலைசேஷன் விஷன் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாரிடத்திலும் அந்த தெளிவு இருந்திருக்கிறது அடுத்து நான்காவது திங்க் வின் வின் அதாவது தனியொரு மனிதனால் மட்டுமே வெற்றி பெற்று விட முடியாது நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பலரையும் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் அவரும் வெற்றி பெற வேண்டும் எதிர்மறை சிந்தனையாளர்கள் அவர்கள் வெற்றி பெற முடியாது ஆக அடுத்தவரை மரவணைத்துக் கொண்டு அவரையும் வெற்றி பெற செய்வதன் மூலமே நாம் வெற்றி பெற முடியும் என்பதை வெற்றியாளர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஐந்தாவது முக்கியமானது to to be be understand then to be understood. அதாவது, அடுத்தவர் வந்து, ஒரு வாடிக்கையாளர் தொ பார்க்கூடிய பதில் சொல்ல தொடங்க பெரும்பாலும் அப்படி சொல்லாம பொறுமையா கவனிங்க கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறம் உங்களை புரிய வையுங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் செய்கிற தப்பு அதுதான் கவனிக்கிறதே இல்லை வீடுகளில் கூட அலுவலகங்களில் கூட எதையுமே நம்ம முழுக்க உள்வாங்கிக் அது தோல்வியை தருகிறது வெற்றியாளர்கள் பொறுமையாக காது கொடுத்து கேட்கிறார்கள் அப்படிங்கிறார் அடுத்தது ஆறாவது ரொம்ப முக்கியமான உத்தி சினர்ஜிஸ் தனி ஒரு மனிதனை விட ஒரு குழுவாக செயல்படுகிற போது வெற்றி இன்னும் விரைவாக வந்து சேர்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய பேர் ஒன்று சேர்கிறபோது கருத்து வேறுபாடு அதிகரிக்கும்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில ஒருங்கிணைப்புகளை ஒன்றைத்து நாம் ஜெயிக்க வேண்டும் ஒரு குழுவாகத்தான் ஜெயிக்க முடியும் தனி மனிதராக ஜெயிக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக வெற்றி பெற்றோர்களெல்லாம் பெரிய பெரிய பெரிய குழுக்களை உருவாக்கி கொண்டு அதற்கு தலைவராக இருந்து ஜெயித்திருக்கிறார்கள் ஆக மனிதர்கள் முக்கியம் சுற்றிருக்கூடிய மனிதர்கள் முக்கியம் அவர்களோடு ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் அப்போ ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் அப்படிங்கிறார் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா யாரும் ஓட்ட மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் அடுத்து ஏழாவது ஷந்த கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்றான் பிசிக்கல் மென்டல் எமோஷனல் ஸ்பிரிச்சுவல் இப்படி நான்கு நிலைகள் மனிதனுக்கு உண்டு ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் தொடர்ந்து தன்னைத்தானே முன்னேற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறார் தொடர்ந்து நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தில் தொடங்கி மன ஆரோக்கியத்தில் தொடங்கி எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து நாள்தோறும் அதை முன்னேற்றுவதற்கு அதை மெருகூட்டுவதற்கு தொடர்ந்து வேலைகள் பார்த்துக்கொண்டே இருக்கணும் நான் எல்லாம் படிச்சிட்டேன் பா இனிமே படிக்க வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை அப்படின்னா நமக்கு வளர்ச்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிறார் இந்த ஏழு உத்திகளையுமே வெற்றியாளர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதால் தான் அவர்கள் வெற்றியாளர்கள் ஆனார்கள் அப்ப இந்த ஏழு உத்தியை நாமளும் பின்பற்றினா அதாவது திரும்ப சொல்லிடுறேன் பி ப்ரோ ஆக்டிவ் பிகின் வித் திங்க் வின் ஷார்ப்பந்தா இப்படி ஏழு உத்திகளை பின்பற்றினா நாமும் ஜெயிக்க முடியும் எட்டாவது ஒரு சொன்ன உத்தி புதுசாக தனியாக புத்தகம் எழுதினார் எய்த் ஹேபிட்னு அது என்னன்னா எஃபெக்டிவ்னஸ் டு கிரேட்னஸ் அப்படின்னா என்னன்னா நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அடுத்த வரையும் கைதூக்கி வெற்றி பெற செய்யுங்கள் அதான் உங்களுக்கான தெளிவு தோன்றிய பிறகு அடுத்த வரையும் கைதூக்கி விடுங்கள் அப்படின்னாரு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எத்திக்கலா வேல்யூ ஓரியன்டரா பிரின்சிப்பலா நியாயமாக நடத்துக்கணும் அப்படி நடந்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நீங்களும் அப்படி நடங்கன்றாரு இந்த உத்திகளை பின்பற்றினால் நாமும் ஜெயிக்க முடியும்